அவர்கள் ஒரு இரவு இஷாவை தாமதப்படுத்தின உறங்குவதும் விழிப்பதும் மீண்டும் உறங்குவதும் விழிப்பதுமாக இருந்தனர் அப்போது உமர் அதி அல்லாஹன் அவர்கள் எழுந்து தொழுகை என கூறினார்கள் உடன் நபிசல்லாஹூ அலஹிவசெல்லம் அவர்கள் தலையிலிருந்து நீர் சொட்ட தம் கையை தலையில் வைத்தவர்களாக புறப்பட்டதை இன்று பார்ப்பது போல் உள்ளது என் சமுதாயத்திற்கு சிரமம் என்றால் அவர்களை இந்த நேரத்தில் தொழுமாறு கட்டளையிட்டிருப்பேன் என்று அப்போது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எவ்வாறு தம் கைகளை தலையில் வைத்தார்கள் என்று நான் அத்தா அவர்களிடம் விளக்கம் கேட்டபோது அவர்கள் தம் விரல்களை சற்று விரித்து விரல்களின் முனைகளை தலையின் உச்சியில் வைத்து அவர்களின் பெருவிரல் காது ஓரங்கள் நெற்றி பொட்டு தாடியின் ஓரங்கள் ஆகியவற்றில் படுமாறு அழுத்தி தடவி இபுனு மரது இல்லாமல் செய்து காட்டியது செய்து காட்டினார்கள் என்று யிபுனு ஜுரை குறிப்பிடுகிறார்